அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருக்குறளில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தின் முதல் குரட்பாவை இப்பொழுது படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நாம் அடைவதற்கு மிகவும் அருமையானது என்று மனம் தளர்ச்சி அடையாதிருக்க வேண்டும் அதை அடைய வேண்டும் என்ற முயற்சியே நமக்கு அந்த பெருமையையும் கூடியது அருமையான செயலை செய்வதற்கு முன்னர் வெற்றி காண வேண்டும் என்ற திடமான எண்ணம் வேண்டும் பின்னர் வெற்றியை உண்மையாக அடைந்தே தீர்வோம் செயலை செய்யும் பொழுது சந்தேக மனப்பான்மை கூடாது அசைவு தளர்ச்சி சோம்பல் மடி என்பன ஒரு பொருட்சொற்கள் அசைவுக்கு மறுதலை அசாவாமை மேற்கோள்களை பார்க்கலாம் ஆடு கோடாகி அதரிடை நின்றதுவும் காழ்கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன்தான் தாழ்வின்றி தன்னை செய்யின் நாளடியார் நூற்றி தொன்னூற்றி இரண்டாவது பாடல் அசையும் கொம்பாகி வழியில் நின்ற இளமரமும் வைரம் கொண்ட உறுதியான பெரிய மரமாக வளர்ந்த பின்னர் ஆண் யானையை கட்டும் தரியாக ஆகிவிடும் அதுபோல ஒருவன் தன்னை தாழ்ந்த நிலையில் இல்லாமல் முயற்சி செய்தால் அவனுடைய வாழ்வும் அப்படிப்பட்ட பெருமை உடையதாக ஆகும் மகாகவி பாரதியார் சொன்னார் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இனி பதவுரை பார்ப்போம் அருமை உடைத்தென்று செயல்புரியும் வாய்ப்பு அரிய தன்மையை உடையது என்று உணர்ந்து அசாவாமை வேண்டும் உடல் சோர்வுராமல் செயல் புரியும் தன்மையை வளர்க்க வேண்டும் முயற்சி அத்தகைய அறிவுபூர்வமான முயற்சியே பெருமை பெருமையை பெரிய தன்மை புகழ் செயலின் பயனாகிய வெற்றியை பெருமையை அதாவது பெரிய தன்மை அல்லது புகழ் அல்லது செயலின் பயனாகிய வெற்றியை தரும் தந்து அருளும் செயல்புரியும் வாய்ப்பு அரிய தன்மையை உடையதென்று உணர்ந்து உடல் சோர்வுராது செயல்புரியும் தன்மையை வளர்க்க வேண்டும் அத்தகைய அறிவுபூர்வமான முயற்சியே பெருமையை அதாவது பெரிய தன்மை புகழ் செயலின் பயனாகிய வெற்றியை தந்து அருளும் நம்மால் முடியாது என்று தளர் உறக்கூடாது வெற்றியடைய வேண்டும் என்ற பேரார்வத்துடன் கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றியை கொடுத்து நமக்கு பெருமை அளிக்கும் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்ற பொருளையும் சேர்த்து நம்மால் முடியாது என்று தளர்வுறக்கூடாது வெற்றியடைய வேண்டும் என்ற பேரார்வத்துடன் கூடிய முயற்சி நிச்சயம் வெற்றியை கொடுத்து நமக்கு பெருமை அளிக்கும் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்ற பொருளையும் சேர்த்து அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்